சோதனையை ஜெயிப்பது எப்படி அப்படிங்கிற வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இது சம்பந்தப்பட்ட இன்னொரு வீடியோவும் நான் போட போகிறேன் பாவத்தை மேற்கொள்வது எப்படின்னு சொல்லி பின் ஆட்களில் அது வரும் அதையும் கூட நீங்கள் பார்த்து பயன்படுத்தி சரி சோதனையை ஜெயிப்பது அப்படிங்கிறது நமக்கு ஒரு கனவாக கூட இருக்கலாம் இல்லையா என்னென்ன சோதனைகள் இருக்கு சாதாரண பிசாசு நமக்கு வைக்கிற சோதனைகள் இருக்கு டெஸ்ட் இருக்கு அடுத்தது பாவ சோதனைகள் இருக்கு இல்லையா இது எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிற தேவன் ஏன் அவரால் உதவி செய்ய முடியுது அப்படின்னா எப்ரேர் நாலாவது அதிகாரம் பதினைஞ்சாவது வசனத்தை பார்த்திங்கன்னா ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனாக வாழ்ந்த காலகட்டத்தில் சோதிக்கப்பட்டு ஜெயித்தவர் அவருக்கு சோதனை புதுசு கிடையாது அவர் மாம்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷனாக இரு பூமியில் வாழும் பொழுது என்ன பண்ணியிருக்கிறாரு சோதிக்கப்பட்டு ஜெயிச்சிருக்கிறாரு எப்பிரியர் ரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை பாருங்களேன் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய இயேசு கிறிஸ்து வல்லவர் நம்ம தேவன் சும்மா கிடையாது மனுஷனாக வாழ்ந்த காலகட்டத்தில் நமக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் வருமோ அதே அவர் அந்த பாதையிலே கடந்து சென்றவர் நம் நாம் தேவனுடைய உதவியோடு அதை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி காண்பித்தவர் அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் மற்ற இருபத்தி ஆறாவது அதிகாரம் வசனத்தை பார்த்திங்கன்னா தோல்வி அடையும் பொழுது நம்ம அந்த அதாவது அந்த சோதனையில் தோல்வி அடையும் பொழுது நம்ம எப்போவுமே என்ன பண்ணலாம் தயவு தய தயங்காது தைரியமாக ஏசு கசுக்கிட்ட ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம் இந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க சரியா அடுத்ததான காரியம் என் சோதனைகள் ஏற்படும் பொழுது எந்த காரியம் நம்மளுடைய சரீர உறுப்புகள் வச்சுக்கோங்களேன் இப்போ கைக்கு ஒரு சோதனை வருது காலுக்கு ஒரு சோதனைன்னு வருதுன்னா இந்த ஒரு இடத்துக்கு போகக்கூடாது அது தேவனுடைய சுத்தம் இல்லை அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துக்கு கால் நம்மளை என்ன பண்ணுது கொண்டு போகுது இல்லையா அப்போது அந்த போகும்பொழுது நம்மளுடைய கால் வந்து ஒரு ப்ராப்ளம் பண்ணது இல்லையா அப்போ என்ன பண்ணணுன்னா பைபிளில் ஒரு அருமையான வசனம் இருக்குது ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் பொதுவாகவே நம்மளுடைய சரீர உடல் உறுப்புகளை ஜீவ ஒப்புக்கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது என்ன அப்படின்னா இப்போ பலி செலுத்தும் பொழுது ஒரு ஆட்டையோ கன்று கொட்டியையோ எதையாவது ஒரு பலி செலுத்தும் பொழுது அதோடய உயிர் மட்டும் எடுக்கிறது இல்லைங்க அந்த பலிபடத்தில் அதோடைய சரீரத்தை முழுமையாக வச்சு அதை அப்படியே வெட்டி சின்ன சின்ன பீஸாக கையை வெட்டி வைப்பாங்க தலையை வெட்டி வைப்பாங்க எல்லாத்தையும் வச்சு பலியாக கொடுக்கறது இது வந்து தகன பள்ளி சர்வாங்க தகன பள்ளி அப்படின்னு சொல்லி லேவியர் ஆகமத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா அப்போது இதில் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு நம்மளுடைய மாம்சரீரமாகிய காரியங்களை பலிபடத்தில் வைக்க வேண்டியிருக்கு பலிபிடம்னா என்னது தேவனுடைய பாதம் அப்படின்னு நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கலாம் சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம் நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா ஜபிக்கும் பொழுது ஆண்டு என்னுடைய கைகளை நான் பலிபடத்தில் வைக்கிறேன் அண்டவரே நீங்கள் அந்த போகக்கூடாது அப்படின் சொல்லி ஒரு சொல்லியிருந்தீங்க ஆனால் நான் அங்கே போயிட்டேன் என்னுடைய கால் இதற்கு காரணமாக இருக்குது என்னுடைய கால்களை உங்களுடைய பலிபடத்தில் வைக்கிறேன் அப்படின் சொல்லி நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய சரீரங்களை நமக்கு தேவனுடைய பலிபடத்தில் வைக்கணும் சரி ஏன் அப்படின்னா நாம் நமக்கு சொந்தம் இல்லை என்ன பிரதர் நமக்கு நாம் சொந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா ஆமாங்க நம்ம பாவம் செய்து கொண்டிருந்ததான காலத்தில் ஏசுகிசுவ ரசிக்கராக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த காலத்தில் நாம் நமக்கு சொந்தமாக இருந்தோம் ஆனால் நம்ம பாவ தண்டனைங்கிறது நமக்கு நித்திய ஆக்கணையாகிய நரகத்தை கொடுக்கறதான காரியமாக இருந்துச்சு இல்லையா அப்போ தான் நம்ம என்ன பண்ணோம் ஐயோ நான் நரகத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏசுவே என்ன பண்ணிங்கன்னு சொல்லி ஏசுகிசுவ உலக ரசிகராக ஏற்றுக்கொண்டிங்க இல்லையா நான் ஏற்றுக்கொண்டேன் ஸோ அப்போது என்ன பண்ணியிருக்கிறார் ஆண்டவர் தன்னுடைய சிலுவையில் சிந்தின ரத்தத்தால் அதை விளக்கிரயமாக காசு பொருளாக மீட்கும் பொருளாக ரேன்சம் வேறா அதை கொடுத்து நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு சாக இந்த நரகத்துக்கு போக வேண்டிய ஆட்கள் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு வாங்கியிருக்கிறாரு ஸோ அதை தான் ஒன்று குழந்தையார் ஆறாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் பவுல போஸ்தல்னு சொல்கிறாரு அதே வசனத்தில் பத்தொன்பதாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா நாம் யார் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் ஒன்றுக்கு வந்த ஏழாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வசனத்தை வாசித்து பாருங்களேன் நாம் இயேசுவுக்கு என்ன பண்ணவர்கள் அடிமையானவர்கள் ஒரு காலத்தில் பாவத்து கடுமையாக இருந்தோம் இப்போ இயேசு கடுமையாக இருக்கிறோம் ஒரு காலத்தில் பிசாசு கடுமையாக இருந்தோம் இப்போ இயேசு கடுமையாக இருக்கிறோம் இதை மறக்கவே கூடாது அதனால தான் அந்த ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லுது நம்ம நாமே ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிறது தான் உண்மையான ஆராதனை சும்மா பாட்டு படித்து இரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஸ்லோத்திரப்பலிகள் சொல்லிகிட்டு போகிறதெல்லாம் உண்மையான ஆராதனை கிடையாது நம்மை நாமே அர்ப்பணிக்கிறது உண்மையான ஆராதனை அந்த வசனம் சொல்லுது அடுத்தது மற்ற இருபத்தி அதிகாரம் பத்தொன்போதாவது வசனத்தை பார்த்திங்கன்னா நாம் ஏசு கிறிஸ்துவுக்கு அடிமையானவர்கள் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு ஒரு இந்த பிரதர் நீங்கள் அடிமை கடிமனு சொல்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வசனத்தை பாருங்களேன் நாம் இயேசுக்கு சீடர்களாக இருக்கிறோம் அவர் நமக்கு குருங்க நம்ம சீடர்களாக இருக்கிறோம் இன்றைக்கி ரசிக்கப்பட்ட அநேகர் விஸ்வாசி அப்படிங்கிற நிலைமையிலேயே இருந்துடுறோம் தெரிஞ்சோ தெரியாமலும் கடைசி விசுவாசியாவே இருந்து காலத்தை ஓட்டுறோம் இல்லைங்க நம்ம ரச்சிக்கப்பட்ட உடனே தேவனுடைய பிள்ளைகளாக மாறுறோம் ஒன்று ரெண்டாவது ஏசு கிறிஸ்துவுக்கு ஷீடர்களாக நம்ம மாறணும் சீடர் என்ன செய்வான் தன்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரையும் நீங்கள் என்ன சொல்லிங்களோ நான் அதை தான் கேட்பேன் உங்களை தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறதான சீடத்துவம் ஸோ அது தான் நம்ம நாம் அப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் நான் அப்படி தான் இருக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் அப்படி முயற்சி பண்ணுறிங்களா அப்போ நாம் தேவனுக்கு சீடர்களா ஏசு தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறது மட்டும் இல்லை ஏசு கிறிஸ்துவ இருக்கும் பொழுது அவர் சொல்கிறதான காரியங்களை நமக்கு கடைப்பிடிக்கணும் சரி அடுத்தது ஒப்பு கொடுக்கணும் இது வந்து எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு ரொம்ப பயனுள்ள வசனமாக இருந்துச்சுங்க யோகோ முப்பத்தி ஒன்று ஒன்றாவது வசனத்தில் அவர் சொல்லுவார் கண்களோடு நான் ஒப்பந்தம் பண்ணிக்கொண்டேன் அப்படிங்கிறாரு என்ன ஒப்பந்தம் ஒப்பந்தன்னா என்னது ஒரு அக்ரிமெண்ட்டு இப்போ பாருங்களேன் நான் கண்ணால் ஒரு தவறான காரியங்களை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கண்ணோட இனிமேனா அந்த கண்ணால் நான் பார்க்க மாட்டேன் அந்த தவறான காரியங்களை பார்க்க மாட்டேன் நல்ல நல்ல காரியங்களை மட்டும்தான் பார்க்குவேன் நல்ல விஷயங்களை மட்டும்தான் பார்க்குறதுக்கு இந்த கண்ணை பயன்படுத்து அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது சரியா அதேமாதிரி பாருங்களேன் கைகளோடு ஒப்பந்தம் பண்ணிக்கிடுங்க சிம்பிளாக சொல்லணும்னா ஏசு கிறிஸ்து ஒரு மனுஷனாக நம்ம கூட இப்போ இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அவர் எதெல்லாம் செய்ய மாட்டாரோ அந்த காரியங்களெல்லாம் நான் கையால் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் பண்ணிக்கங்க இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் ஏசு கிறிஸ்து எங்கெல்லாம் போக மாட்டாரோ அந்த இடத்துக்கெல்லாம் நான் போக மாட்டேன்னு சொல்லி கால்களோடு ஒப்பந்தம் பண்ணுங்கள் இதை ஒப்பந்தம்னால் ஏதோ பேப்பரில் அக்ரிமெண்ட் மதி எழுதின்னு கிடையாது உங்கள் மனசில் ஒப்பந்தம் பண்ணி தேவன்கிட்ட நீங்கள் இதை சொல்லுங்கள் அவ்வளவு தாங்க சரியா இன்னொன்று என்னென்னா நம்ம கை காலை மட்டும் தான் இங்கே போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் நினைக்காதுங்க கண்கள் கூட யோபுல சொல்லியிருக்கு மற்ற பக்திகளெல்லாம் சொல்லலை அப்படின்னு நினைக்காதுங்க நம்ம சரீரத்தில் எந்த சரீர உறுப்புகள் சோதனையை ஜெயிக்கிறதுக்கு தடையாக இருக்கோ அவைகளுக்கு நம்ம இப்படி ஒரு காரியத்தை செய்யறது ஒப்பு கொடுக்கறது ஒப்பந்தம் பண்ணுறது தப்பே கிடையாது அது ஒரு நல்ல அருமையான வழிங்க சரியா அடுத்ததா ரோம்பர் ஆறாவது அதிகாரம் மூணு நாலு வசனத்தை பார்த்தீங்கன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவோடு கூட மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு எழுந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது இதுதான் மூ மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா ரசிக்கப்பட்ட உடனே அது வந்துட்டு அந்த தண்ணிக்குள்ளே இறங்கும் பொழுது அடக்கம் பண்ணப்படுறோம் வெளியே எலும்பும் பொழுது உயிர் தெழுறோம் அப்போது வெளியே வரும் பொழுது ஏசு கிறிஸ்துவை தரித்தவர்களாய் புதிய சிருஷ்டியாய் அந்த ஏசு கிறிஸ்து எப்படி உயிர் தெழுதலோடு எழும்பினாரோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் பாவத்துக்கு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு திரும்ப இயேசுவுக்காக புதிய ஜீவனோடு நம்ம என்ன பண்ணுறோம் இயேசுவை தரித்தவர்களாக எழும்புகிறோம் ஸோ அப்படி இந்த வசனம் சொல்லுது அப்போது நம்ம தேவன் கூட இருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை தரித்தவர்களாக வெளியே எழும்புகிறோம் அப்போ தேவன் நம்ம கூட இருக்கிறார் ஏசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார் அதனால் என்ன செய்யணும் நீங்கள் மற்ற இருபத்தாறு ப நாற்பத்தி ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால ஆண்டவரே இது தெரியாமல் செஞ்சிட்டேன் நீங்கள் மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லி நம்ம எப்போவுமே ஆண்டவர் அது என்ன காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் பாவ பாவம் இல்லாத சோதனையாக இருந்தாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட உதவி கேட்டு நம்ம ஜெபிக்கலாம் சரி அடுத்த டிப்ஸு உங்களுக்கு என்ன அப்படின்னா பைபிளை தியானிக்கணுங்க மற்ற நாலாவது அதிகாரம் எபேசியர் ஆறு பதினேழு இந்த வசனத்தை பாருங்களேன் ஏசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு சோதனையை ஜெயிக்கிறதுக்கு வசனத்தை பயன்படுத்தியிருக்கிறாரு உங்களுக்கு அப்போ வசனம் தெரிஞ்சால் தானே நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்போ நீங்கள் வேதத்தை தியானிக்கணும்ல வசனத்தை மனப்பானம் பண்ணணும்ல வசனத்தை உங்களுடைய இருதயத்தில் ஏற்றணும்ல அப்போ அந்த கரெக்டான நேரத்தில் பரிசு தாவியனர் அந்த வசனங்களை நினைப்பூட்டி பிசாசையோ சோதனைகளையோ ஜெயிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இயேசு கிறிஸ்து வசனத்தை தான் ஜெயிச்சார் சங்கீதம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை பார்த்திங்கன்னா நாம் வேத வசனங்களுக்கு மேலே பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்கணும் அப்படின் சொல்லி அந்த வசனம் சொல்லுது நம்ம இன்றைக்கி செய்கிறோமா காலையில் ஒரு தடவை ஒரு சங்கீதமோ சாயங்காலம் ஒரு தடவோ சங்கீதமோ இல்லை குடும்ப ஜபத்தில் ஒரு அதிகாரமோ வாசித்துட்டு போயிடுவோம் வாசிக்கிறது வேற தியானம் பண்ணுறது வேறு இங்கே சொல்கிறது தியானம் பண்ணணுன்னு தான் சொல்லியிருக்கு சங்கீதம் நூற்றி பத்தொம்பதாவது அதிகாரம் பத்து ஒன்பது பதினோரு வசனங்களை பண்ணலாம் நம்ம பரிசுத்தமாக இருக்கிறது எப்படி பாவத்தை மேற்கொள்வது எப்படி வாலிபன் பாவத்தில் எப்படி அப்படின்னா அவன் தன்னுடைய வசனத்தின் தேவனுடைய வசனத்தின்படி காத்து கொள்கிறதுனால் வசனத்தை இருதயத்தில் வைத்து வைக்கிறதுனால் அதாவது மனப்பாடம் பண்ணுகிறதுனால் தன்னுடைய தேவனுடைய கட்டளைகள் பிரமாணங்கள் எல்லாத்தையுமே தேவனுடைய வார்த்தைகளை நம்ம இருதயத்தில் என்ன செய்யணுமா ஏற்று ஏற்றிக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிறது இந்த வசனம் சொல்லுதுங்க அப்போ வேதத்தை தியானிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது வேதத்தை தியானிக்கும் பொழுது நம் தேவனை இன்னும் அதிகமாக நெருங்கி போகிறோம் தேவனை அறிகிற அறிவிலே இன்னும் அதிகமாக வளர்கிறோம் நம்ம சும்மா உட்காந்துட்டு இந்த வார்த்தை எத்தனை தடவது அந்த வார்த்தை எத்தனை தடவுறதுன்னு சொல்லி ஒரு சும்மா ரிசர்ச் மாதிரி போகிறதுக்கு ஆட்டிலும் அந்த ரிசர்ச்சிக்கு முடிவாக ஆண்டவரே இதை எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க உங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற உணர்வோடு தியானிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியம் சரி அடுத்தது மு முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா தேவ பிள்ளைகளின் ஐக்கியம் பிரசங்கி நாலாவது அதிகாரம் ஒன்பதுலேருந்து பன்னிரெண்டாவது வசனத்தை படித்து பாருங்களேன் நமக்கு மற்றவர்களுடைய உதவி தேவைப்படுது இப்போது நீங்கள் யார் கூட ஐக்கியமாக இருக்கிறீங்க பாவம் செய்கிற ஆட்களோட ஐக்கியமாக இருந்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான் நம்மளை பாவத்துக்கு தான் தூண்டுவான் இப்போது மதுபானம் குடிக்கிறது தவறு அப்படின்னு பைபிள் சொல்லுது அப்போது மதுபானம் குடிக்கிறவங்க கூடயே நம்ம சுற்றிக்கிட்டே இருந்தான்னா அவன் என்ன பண்ணுவான் ஒரு நாள் இன்றைக்கி இல்லைன்னு இன்னொரு நாள் அந்த மதுபானத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போயிடுவான் அதே பரிசுத்தமான பிள்ளைகள் கூட சபையில் இருக்கிற உண்மையாவே தேவனுக்கு பயந்து வாழ்கிற அந்த விசுவாசிகள் கூட உங்களுக்கு ஐக்கியம் இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேவனை அறிகிற அறிவை நமக்கு சொல்லி தேவனுக்கு பயந்து உண்மையாக ஜீவிக்கிறது எப்படின்னு நம்மளை அதுக்கேற்றபடி நடத்துவாங்க அப்போ யாருடைய ஐக்கியம் நம்மக்கிட்ட இருக்குது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு யார் கூட இருக்குது உன்னை ஃப்ரெண்டை பற்றி சொல்லி நான் உன்ன பற்றி சொல்கிறேன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க அப்போ நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்கிற கேரக்டர்கள் குணங்கள் என்ன இருக்கோ அதுதான் ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட வந்து ஒட்டிக்கிடும் அப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் சரி அடுத்ததாக ஒரு அருமையான வாக்குத்தங்க ஒன்றிய ஒவ்வொரு நாலாவது அதிகாரம் நாலாவது வருஷத்தை பார்த்திங்கன்னா நமக்குள் இருப்பவர் பெரியவர் வெளியே இருக்கிற பிசாசோ பாத்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை சரியா பாவம் நம்ம என்ன செய்யாது மேற்கொள்ளாது அப்படின்னு சொல்லி ரோமர் ஆறாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் பார்த்தோம் அப்போது இது ரெண்டும் ஒரு கிட்டத்தட்ட வாக்கு தத்தம் மாதிரி நமக்குள் இருப்பவர் பெரியவர் அன்பர் நீங்கள் எனக்குள்ளே இருக்கிறது பெரியவர் இது வந்து ஒரு உணர்வு இந்த உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கா எந்த சோதனையை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டியதே கிடையாது ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அடுத்தது பாவம் நம்மை மேற்கொள்ளாது அருமையான வசனம் பார்த்திங்களா பாவத்துக்கு நம்மை மேற்கொள்கிற அளவுக்கு அதிகாரம் இல்லை ஏன் அப்படின்னா பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார்ல நீங்கள் என்ன பண்ணணும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஆண்டரை பற்றிக்கொள்ளணும் அவ்வளவுதான் விஷயம் சரியா இந்த வீடியோ மூலமாக கேட்டவர்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இன்னும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயவுசெய்து எங்கள் கேளுங்க கருத்தருக்கு சித்தமான நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் அதற்கான பதில்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துதாமே உங்களை ஆசீர்வைப்பார்கள் ஆமேன்